லத்திணை நேர்களுக்கு வணக்கம் தினமர தொழிக்காக உங்கள் அலமையிலு தடுக்கவும் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்கவும் இரத்த சோகையை இணைக்கவும் எடுத்துக்கொள்வது சாலச்சிறந்தது நல்ல ரெண்டு கப் தண்ணி ஊத்தி கொதிக்க விடுவோம் அரை கப் முருங்கை கீரையை நல்லா சுத்தம் செஞ்சு அந்த கொதிக்கிற தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணிய வடிகட்டி டிஃபனுக்கு முன்னாடி நம்ம இந்த முருகை கீரை தீனீரை நம்ம இதை பருகிட்டு வரணும் ரெகுலரா இந்த கீரையை வந்து நம்ம சமையல்ல சேர்த்துக்கலாம் இது மாதிரி ரெகுலரா நம்ம எடுத்துக்கிட்டு வரதுனால நமக்கு வந்து ரத்த சோகை நீங்கும் சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும் கண்ட்ரோல்டா இருக்கும் சுகர் லெவல் அது மட்டும் இல்லாம புற்று நோய் வாராமல் நம்ம இதை ரெகுலராகவே செஞ்சிட்டு வரலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்